மாய கருல நமாவரோ கேஷவம் பாதராயம் சூத்திராஷியே புனரோ குருராத்மேதி மூதவி வோமவது வப்தேயிணா மூத்தே நம சாாிவாரம் மம் அஸ்மாரியே பராம் ஸ்ரீதிணாந்திரம் டீபாயனம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்ககிரேஷிகம் நித்தியை னச பூஜா இருபத்தி மூணாவது ஷ்லோக்காகூர் சிவச தரா தியக்தூலம் அந்த விம்சண்டமோம்ம மீராஜனமிஹாத்மனஹா ஆதிசங்கர பகவத் பாதாள் இந்த நிர்குணமானச பூஜைங்கிற இந்த கிரந்தத்தில் நிர்குண பிரம்மத்தை எவ்வாறு இடைவிடாது தியானம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு கிரமத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுவதும் உலக வாழ்க்கையை துறந்து உண்மையை உணர்ந்து அந்த உண்மையிலேயே நிலைத்திருக்க சொல்லி கொடுக்கின்ற ஒரு வழிமுறை ஆனால் நம்ம எல்லாரும் நிறைய பேர் உலக வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம் இருந்தாலும் அந்த உண்மையை பற்றி அந்த உண்மையில் எப்படி நிலைத்திருப்பது என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் ஆச்சாரியருடைய ஜெயந்தியை முன்னிட்டு நாம் இந்த சொற்பொழிவை இந்த ஒரு சத்விஷயங்களை சிந்தித்து கொண்டிருப்பதால் அவருடைய உயர்ந்த ஒரு கிரந்தத்தை இவ்வாறு நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆச்சாரியர்களுக்கு பகவத் பாதால்னு சொல்கிறோம் கடவுளை அடையும்படி செய்கிறவர்னு அர்த்தம் பகவந்தம் பாதையதி இது பகவத்பாதகா கடவுளை அடையும்படி செய்கிறவர்னு அர்த்தம் ஜனங்களுக்குன்னா ஜனங்களுக்கு கடவுள்னா என்னென்னே தெரியாது ஆனால் கடவுளை பற்றி சொல்லி கடவுளுடைய ரூபங்களை பற்றியும் கடவுளுடைய சகுண ரூபத்தையும் நிர்குண அம்சத்தையும் பற்றி நன்றாக சொல்லி முதல்ல சகுண பக்தி பண்ணி தர்மானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி துவைத்தத்தில் நம்மளை முதல்ல நன்றாக பக்குவப்படுத்தி கொண்டாத்தான் அத்வைத ஞானத்தை நம்மால் புரிஞ்சிக்க முடியும் துவைத்த விவகாரத்தில் நன்றாக நம்ம சகுண பக்தி பண்ணி தர்மானுஷ்டானம் பண்ணினாதான் அத்வைதத்தை பற்றின ஞானத்தை நாம் நன்றாக பெற முடியும் ட்டி புரியாது புரிஞ்சாலும் நிற்காது ஒருவேளை தப்பித்தவறி அறவுரையா புரிஞ்சு வச்சதுன்னா கூட நிற்காது சாதனமின்றி ஒன்றை சாதிப்பார் உலகிலில்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூதஜன்மங்கள் கோடி புனிதனாம் புருஷனாமே என்று கைவல்ய நவநீதத்தில் முதல்லையே சொல்லுகிறார் அந்த கைவல்ய நவநீத கிரந்தகர்த்தா சாதன சதுஷ சாதனம் இல்லாமல் உலகத்தில் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது ஒரு சாத்தியத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு சாதனம் வேணும் அதே மாதிரி மோக்ஷத்தை அடையிறதுக்கான ஞானத்தை பெறணும்னா அதுக்கு சாதன சதுஷ்டயங்கிற சாதனம் வேணும் ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும் இந்த நான்கும் அடைந்தவர்க்குத்தான் அறிவு உண்டாகும் நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது இன்னும் சாதன சதுர்ட்டமே இல்லை முன்னாடி போய் உட்கார்ந்து திடீர்னு கேட்டான்னா புரியுமாண்ணா புரியாது இல்லை புரியறது அப்படின்னா பொறுமையாக ஸ்ரத்தையோடு வந்துட்டு இருக்கான் ஏதோ ஜென்மாந்தரத்தில் அவன் சுக்கிருத்தம் பண்ணியிருக்கான் புண்ணியம் பண்ணியிருக்கான் இந்த ஜென்மாவில் பண்ணலைன்னாலும் யோக பிரஷ்டன்லாம் சொல்கிறோம் அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடும் ஆகையினால் படிப்படியாக ஒருத்தன் வந்திருந்தால் தான் இந்த விஷயங்களை கிரகிச்சிக்க முடியும் இல்லாட்டி விபரீதமாக கிரகிச்சினாலும் கிரகிச்சு அதனால தான் அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கு ஜாக்கிரதையாக யாரெல்லாம் நிறைய பேர் சகுணபரமான விஷயத்தையே புரிஞ்சுக்கிறேங்கிற போது நிறைய எடுத்த உடனே நிர்குணமானச பூஜான் சொன்னால் இதாகிடக்கூடாது ஆ நிர்குணமானச பூஜான்னா என்ன நிர்குண பிரம்ம தியான கிரமஹா நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ணுற மொறை இது ஏன்னா நிஜமாகவே இங்கே பூஜைன்னு அர்த்தம் இல்லை அதை நான் திரும்ப திரும்ப ஒரு ஒரு கிளாஸ்லேயும் இந்த நாலு நாளாக சொல்லிகிட்டுருக்கேன் இன்றைக்கும் அந்த பல்லவியை சொல்லிவிடுறேன் இப்போ வந்து செய்யும் தொழிலே தெய்வம் கிராம் செய்யும் தொழிலே தெய்வம் ஒர்க் ஈஸ் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்கிற ஒர்ஷிப்னால் என்ன நமக்கு பூஜைன்னா என்ன அர்த்தம் தெரியும் சாதாரணமாக நம்ம பூஜைன்னா கோயிலில் பகவானுக்கு ஆவாகனம் பண்ணி ஆசனாதிகள் உபச்சாரங்கள்லாம் பண்ணுறதத்தான் நாம் வந்து பூஜைன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லை நீ ஆஃபீஸில் வேலை பார்க்குறதே பூஜை தான் அதுக்கு எப்படி பூஜை ஆகும்னா அதுலெலாம் வரிசையாக சொல்லணும் நீ ஆஃபீஸை என்ட்ரு பண்ணுறதான் ஆவாகனம் நீங்கள் சீட்டில் போய் யார்ட்டையும் அரட்டை அடிக்காமல் உட்கார தான் ஆசனம் என்ன வந்த வாழ்க்கையெல்லாம் முகம் சுழிக்காமல் பேசுகிறதான் பாத்தியம் அப்படி சொல்லலாம் சொல்ல அது நிஜமாகவே பாத்தியமாகுமா ஆர்கியமாகுமானா அது ஒரு ஒரு கற்பனை அவ்வளோதான் ஔபச்சாரி அது மாதிரி என்ன சொல்கிறார் பிரம்மனுடைய சாஸ்திரத்தில் பிரம்மத்துக்கு எத்தனையோ விதமான லக்ஷணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு உண்மையில் அதுக்கு லக்ஷணமே கிடையாது ஆனாலும் எப்படியோ ஒரு வகையால் அத்தத்யாவிர்த்தி ரூபேன இது இல்லை இது இல்லைன்னு சொல்கிற மூலமாக எத்தனையோ கிரமங்கள்லாம் சொல்லி அதுக்கு வந்து லக்ஷணங்கள்லாம் ஒருவாறு சொல்கிறோம் ஆனால் அந்த லக்ஷணம் இல்லைன்னு சொல்கிறதுனால ஒரு விஷயம் புரியுறது நமக்கு அந்த புரிஞ்சின்ற விஷயத்தை பல கோணங்களில் எண்ணி பார்த்து பௌன புண்ணியன சிந்தனம் மறுபடியும் மறுபடியும் அதை நினச்சி பார்க்குற முறையைத்தான் இப்போ ஆச்சாரியால் சொல்லி கொண்டு வருகிறார்கள் கடைசியாக பார்த்தோம் என்னென்னா ஆத்மாதாம் பிரம்மன் ஆத்மா வேற பிரம்மன் வேற கிடையாது சாஸ்திரம் முதல்ல என்ன சொல்கிறது அஸ்தி பிரம்ம ஜகத்காரணம் கிம்னா ஜகத்காரணம் பிரம்ம அஸ்தி ஜகத்துக்கு காரணம் பிரம்மம் இருக்கப்பா சொல்லி பிரம்மனுக்கெல்லாம் லக்ஷணங்கள்லாம் சொல்கிறது ஜென்மாத்தியஸ்தக சூத்திரம் பார்க்குறோம் அதுக்கு பிரமாணம் சாஸ்திரம்னு சாஸ்திரம் யோனித்துவா அது சொல்கிறது சாஸ்திர பிரமாணங்களால பிரம்மனை பற்றி சொல்றோம் அப்புறம் அந்த பிரம்மனை என்னன்னு கேட்டா சாஸ்திரம் முதல்ல சர்வஜன் சர்வேஷன்லாம் சொன்னாலும் கூட உபாதி விநிர்முக்தம் சுத்தம் சைத்தன்யம் தற்பத லட்சியார்த்தா அப்படி சொல்லி இவனுடைய உபாதியை அந்த உபாதியை நீக்கி ஜீவ உபாதியையும் ஈஸ்வர உபாதியை நீக்கிட்டா உண்மையில் நீதாப்பா வாஸ்தவமா அந்த பிரம்மன் முதல்ல ஜகத்காரணம் கிம்னா பிரம்மன்னா அப்புறம் ஜகத்காரணம் கிம்னா தொம்னா புரியுறதோ ஜகத்காரணம் கிம்னா துவம் இது நம்ம ஒருத்தர் தான் சொல்லுவோம் அத்வைத வேதாந்த சித்தாந்திகள் மாத்தம்தான் சொல்லுவோம் மற்றவா சொல்ல முடியாது ஆக என்னால் பிரம்மன் சொன்னால் பிரம்மன் யாருன்னா துவம் அந்த பிரம்மன் நீ அப்ப அகமேவ ஜகத்காரணம் பிரம்ம அஸ்மி கஷ்டமாக இருக்கும் அகமேவ ஜகத்காரணம் பிரம்ம அஸ்மி கீதம் பிரம்ம விவர்த்தோபாதான காரணம் பிரம்மை ஜகத்காரணம் பிரம்ம அகமஸ்மி விவர்த்தோபாதானம்னா என்னன்னு கேட்டால் நான் அப்புறம் வியாக்கியானம் பண்ணால் நீங்களாம் நிறைய பேர் தெரிஞ்சவா உங்களை கேள்வி பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால விவர்த்தோபாதான காரணத்தை நான் இப்போ விளக்க முடியாது அதனால வந்து அது இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சுவாமி என்ன எங்களை பார்த்து விவர்தோபாதான காரணத்தை வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி சொல்லி நான் தப்பிச்சு பார்க்குறேன் அதில் விவர்த்தோபாதான காரணம் பிரம்ம அஸ்மி அப்படி புரிஞ்சுக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிற விஷயம் திருஷ்யத்தே துவக்ரியா புத்தியா சூக்ஷ்மையா சூக்ஷ்மதர்சிபி ஏஷோனுராத்மா சேத்தசா வேதித்தவியா அப்புறம் என்ன புத்தி கிராஹியம் அத்தீந்திரியம் அப்படிலாம் வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கு அதை வச்சுட்டு நாம் புரிஞ்சுக்கிறோம் ஞாபகம் வச்சுங்கோ இது புரிஞ்சுக்கிற விஷயம் புரிஞ்சுன்றதை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு இந்த நிர்குணமானச புரிஞ்சுன்னுட்டேன் புரிஞ்சுன்றது நிற்கணுமே ஏக நிறைய சப்ரதிபந்தகான்கிறார் இது வந்து என்னென்னா புரிஞ்சுடுத்து ஆனால் நிறைய விக்ஷபம் கொஞ்சம் இருந்துதான் இருக்குது சம எல்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கும் சாதன சதுரஷ்டை சம்பத்தி சரியாக இருந்தால் பரவாயில்ல அறவுறையாக புரிஞ்சுடுத்துனா அதுக்காக வேண்டிய என்ன அதை சிறப்படுத்திக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறார் இந்த கடைசியாக பார்த்த இருபத்தி நாலாவது ஆத்மனா பிரம்மதா ஜானம் இக ஆத்மனகா நீராஜனம் ஆத்மாவை பிரம்மமா புரிஞ்சுக்கிறது தான் இந்த காண்டெக்ஸ்டில் இந்த இடத்துல நீராஜனம் தீபாராதனை தீபாராதனைனா இப்போ வந்து கொஞ்சம் வந்த உடனே கல்பூரம் வச்சு தீபாராதனை பண்ண ஆனால் இங்கே அப்படி இல்லை சொல்லியிருக்கேன் இங்கே என்ன நீராஜனம்ங்கிற ஸ்தானத்தில் இங்கே என்ன சொல்லியிருக்கு இப்படி கேட்டால் ஆத்மாவை பிரம்மன் புரிஞ்சுக்கோ அதுதான் நீராஜனம் ஏற்கனவே சொன்னது தான் முதல்லையே பார்த்ததுலேயே ரெண்டாவது முதல்ல பாருங்கள் வந்து முதல்ல ஸ்லோகத்தில் அயம் ஏகோவசிஷ்டோஸ்மி தேவம் ஆவாக ஏ சிவம் ஆசனம் கல்பயே பஷ்டாத் சுப்பிரதிஷ்டாத்ம சிந்தனம் இதுலையே எல்லாம் அடங்கியிருக்கு இருந்தாலும் இங்கே ஸ்பஷ்டமாக சொல்கிறார் ஆத்மனா பிரம்மதா ஜானம் ஆத்மாவையே பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது நிறைய மதங்களில் ஆத்மா வேற பிரம்மம் வேற நம்ம மதத்தில் மாத்திரம் தான் அத்வைத்த வேதாந்த சித்தாந்த மதத்தில் ஆதிசங்கரர் பிரதிபாதனம் பண்ணின ஆதிசங்கரர் விளக்கின சாஸ்திரமெல்லாம் சித்தாந்தமெல்லாம் இதைத்தான் விளக்கி சொல்லியிருக்காரு ஆத்மா பிரம்ம ஆத்மாச்ச பிரம்ம அப்படிதான் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னா பிரம்மனை விசாரம் பண்ணி எனக்கு என்ன ஆச்சு பிரம்மன் தான் ஆத்மாவா இருக்கு அதில் ஆத்ம ஜிக்னாசா பிரம்ம ஜிக்யாசா ரெண்டும் ஒன்று தான் ஆஹா பிரம்ம ஜிக்யாசாங்கிறது ஆத்மனஹா பிரம்மத்வ ஜிசா ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொள்ளுகிற ஆராய்ச்சி அப்படின்னா அதுக்கு சொல்றோம் ஆஹா ஆத்மனஹா பிரம்மதாஜானம் நீராஜன மிகாத்மனஹா சரி இன்னும் புஷ்பாஞ்சலி அந்த வாசனை இருக்கே பூஜை பண்ணி பண்ணி ஒரு வாசனை இருக்குது அந்த வாசனைக்கு தகுந்த மாதிரி சொல்கிறார் ஆனால் அந்த வாசனையை விடணும் அந்த வாசனையை விடணும் முன்னாடியே படிச்சிருக்கோம் அந்த பூஜை பண்ணி பண்ணி ஒரு வாசனை இருக்குது அது எதுக்குன்னா பக்குவப்படுத்துறதுக்காக உண்டாக்கப்பட்ட வாசனை ஆனால் அந்த பக்குவப்படுத்தின பிறகு அந்த வாசனையையும் நம்ம விடத்தான் வேணும் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ிர்மாலிகரங்கிருத்தூர் பூர்மலிமனு புஷ்பாஞ்சலியாக இந்த விஷயத்தை நினைத்துக்கொள் இது புஷ்பாஞ்சலியில் தாத்பரியம் இல்லை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டுருக்கேன் அது எதுவும் அப்படி நான் சொன்னேன்னு நீ ஆஃபீஸுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதான் ஆ வாகனம் அதெல்லாம் சும்மா ஒரு இமேஜினேஷன் அவ்வளோதான் ஆனால் இங்கே வந்து அதில் இல்லை புஷ்பாஞ்சலியாக எதை நினச்சிக்கணும்னா பூர்ணானந்த ஆத்மதா திருஷ்டி குறையே கிடையாது நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட நிறைய குறைய நினச்சிட்டு இருக்கோம் என் குறையெல்லாம் என்றைக்கு தான் போகிறதோ தெரியல அந்நாள் என்னாலோ ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே அப்படின்னு ஒரு பாட்டில் நம்ம நம்ம ஏற்கனவே ஏங்கின்னு இருக்கிறதுனால நமக்கு கூட சேர்ந்து அழகத்துக்கு பாடி வச்சிருக்கார் நம்ம நிறைய அழுதுன்றிருக்கிறதுனால நம்ம அழகிறதுக்கு எப்படி அழுதுன்னு தெரியாமல் இருக்கோம் தவிக்கிறோம் அழகிறதுல கூட ஒரு தெளிவு வேணும் இல்லையா தெளிவாக அழகிறதுக்கு ஒரு பாட்டெலாம் எழுதி வச்சுருக்கார் திருநாமக்கரசரம் இவ்வாறுலாம் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் ஏன்னா அது கருணை அழகத்தை கூட கொஞ்சம் தெளிவாக அழணும்ப்பா அப்போத்தான் வந்து தெளிவான புத்தி கிடைக்கும் நமக்கு இமோஷன் இருக்குது அந்த கஷ்டமான உணர்ச்சியை கூட வெளிப்படுத்துறதுக்கு சப்தம் தெரியல நல்ல உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கும் சப்தம் கிடைக்க மாட்டேங்கிறது மோசமான உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு அதை வந்து விளக்கி சொல்ல முடியல டாக்டர் கேட்டார்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க அதாவது என்னென்னா அப்படிங்கிறவையை தவிர சரியா சொல்ல என்னன்னு சொல்ல தெரியல டாக்டர்னா அவர் எப்படி கண்டுபிடிப்பார் ஒரு சீட்டை எழுதி கையில் கொடுப்பார் வெட்டினரி டாக்டர்கிட்ட போகணும் சொல்லி பயத்தை வந்து சொல்லுன்னு சொல்ல சொல்லு அது மாதிரி எதுக்கு இதை சொல்லுன்னா தாய்மானவர் பாட்டெல்லாம் இந்த அழற பாட்டெல்லாம் இருக்க இல்லையோ திருநாவுக்க மாணிக்க வாச்சகராக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் நைச்சியானுசந்தானம்னு சொல்லுகிறார் ஜனங்கள் கீழே இருக்கிற ஜனங்களுக்கு அவர்களுடைய பிரச்சனையே புரிய வைக்கிறது அதை புரிய வச்சு அப்புறம் அதுக்கு தீர்வையும் புரிய வைக்கிறது இது மகான்கள்லாம் நமக்கு இந்த தேசத்தில் கற்றுக் கொடுத்துருக்கா குறவே கிடையாது அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே அதை படிக்காமல் குட்டிச்சவராவதும் இந்நடைய அதெல்லாம் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் என்ன குறைச்சல் இருக்குது படிக்கிறதுக்கு ஆயுஷ் காலம் போராது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போராது அனந்த சாஸ்திரம் பகு வேதி தல்யம் இருக்கட்டும் இந்த குறை நிறைய இருக்குது நம்ம பேரில் நிறைய குறைய சொல்லிகிட்டு இருக்கும் நம்மக்கிட்ட மாத்திரமா குறையை நம்மகிட்ட சில விஷயத்தில் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு மற்ற ஆள்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் பார்க்குறோம் ஆ எல்லா ஆள்ட்டையும் இவர் குறை அது எல்லாம் சரி அந்த ஒரு இது மாத்திரம் உறுத்துறதுன்னா சொல்கிற மாதிரி சரி தான் அங்கே ஒரு இது மாத்திரம் எல்லா சரி தொண்ணூற்றொம்போது சதவீதம் தான் இருக்குது அந்த ஒன்று மாத்திரம் சரியாக இருந்ததுன்னு வச்சோங்களேன் எல்லாம் சரியாயிடும் ஏதான் சாஸ்திரத்தில் லோக வாசனைன்னு எல்லாம் ஏன்னால் நமக்கு என்னென்னா மற்றவர்கள்லாம் நம்மளை குறை சொல்லக்கூடாது நாம நினச்சின்ட்டுருக்கோம் ஏன்னா யாரும் நம்மளை குறை சொல்லாமல் முழுக்க பகவானே விட்டால் குறை சொல்கிறவங்க இருக்கான் நிறைய பேர் அப்படி இருக்கிற போது நம்மளாம் எம்மாத்திரம் தூசு பெற மாட்டோம் அப்படி இருக்கிறபோது ஜனங்களுக்கெல்லாம் ஜனங்கள்லாம் நம்மளை சொல்லிடுவாளோ போயிடுவாடோ என்ன நம்ம ஹை லெவலுக்கு போனால் கூட தோஷம் சொல்கிறதுக்குன்னே சில ஜனங்கள் இருந்து தான் அது எப்படி இருந்துட்டு போட்டோம் நம்ம வந்து நம்மகிட்டேயும் தோஷங்கள் இருப்பதாக நினைக்கிறோம் மற்றவர்களிடத்துலேயும் தோஷங்கள் இருப்பதாக நினைக்கிறோம் நம்மளிடத்துலையும் குறைய நினைக்கிறோம் பிறர்கிட்டையும் குறைய பார்க்குறோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா குறையே கிடையாது குறைன்னு நினைக்கிறது தான் பெரிய குறை குறைங்கிறதே உண்மையில் கிடையாது நிறைவு வர்றது குறைவு வர் குறைவு இருக்குது குறை போச்சு அப்புறம் நிறைவு வந்ததுன்னா திரும்பவும் குறை வராதுங்கிறது என்ன கேரண்டி அதனால் அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தின்படி குறை என்பது இருக்கிறது என்று நினைப்பதே பெரிய குறை அதில் குறையே கிடையாதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது பூர்ணானந்த ஆத்மதா திருஷ்டிம் நம்ம குறை சொல்கிறோம் துக்கம்தான் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் அது உண்மை கிடையாது நாம் இந்த துக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறதும் குறைகள் இருக்குதுன்னு நினைக்கிறதும் அது மேலெழுந்த வாரியாக பார்க்குற போது ஆழமாக தத்துவத்தை பார்க்குற போது நானும் குறையுடையவன் கிடையாது யாருக்கும் ஒரு குறையும் கிடையவே கிடையாது சுவாமி கேட்க தான் இருக்குது ஆனால் நடைமுறையில் எப்படி எவ்வளவு இதாக உண்மை அது சத்தியம் குறை இருக்குன்னு நினைக்கிறது பெரிய குறை குறைவிலா நிறைவே தமிழில் கடவுளை பார்த்து சொல்கிற பாட்டுருக்கு குறைவிலா நிறைவேதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே மறையுமாய் மரையின் பொருளுமாய் வந்த அருளிய மண்ணே மறையுமாய் மரையின் பொருளுமாய் வேதமாய் வேதத்தோடு அர்த்தமாக வந்திருக்குங்கிற பாடியிருக்க இதை வச்சிருந்து தமிழ் தமிழுங்கிறாங்க தமிழ் வாழ்க சொல்லப்படாது அது ஒழுகை வாழ்க சொன்னால் போகிறதோ அதோடு நெருத்திக்கப்படாதோ வாழ்கங்கிறதுல தாற்பயமா ஒழிகளை தாத்பரியமானா வாழ்கிறதோ இல்லையோ ஒழிகிறது தான் தாத்பரியம்டா ஜனங்களுக்கு அந்த மாதிரி விபரீதமாக தான் போகுது அதனால் நம்ம வந்து இந்த இந்த ஸ்லோகப்படி அதுவும் ஒரு பிரம்ம ஜானி மெய்யுணர்ந்தவன் யார் என்ன சொல் ஜன கிருபா நைஷ்டூரிய முத்சிர்சதா அம்னுட்டார் சாதன பஞ்சகத்தில் குறை சொல்லிகிண்டே இருப்பான் பார்க்குறவாழ்லாம் வந்து சுவாமிகள்டே வந்து சுவாமி நீங்கள் அவள் அப்படி நினைக்கிறேள் இவாள் அப்படி நினைக்கிறேள் அவள் அப்படி இல்லை ஜாக்கிரதாக பார்த்துங்க நம்மளுக்கே சொல்லிடுவோம் நம்ம படிச்சிருக்கிற படிப்பு அவளுக்கு தெரியாது நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு தெரியாது ஜனங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஊரில் எல்லாரையும் மாதிரி நம்மளே நினச்சுன்னு பேசிடுவாள் அப்புறம் நம்மளும் என்ன பண்ணுறது நம்மளும் ஆமாமான் அப்படின்னு அசர் வழிஞ்சினேன் அப்படின்னு இல்லை இல்லை நான் படிச்சுருக்கிறது வேதாந்தமாகும் குறையே கிடையாது எங்கேயும் அப்படின்னு சொன்னால் புரியுமோ புரியாது நம்மளும் அசர் வழிஞ்சுன்னு இருக்க வேண்டிதான் அதுக்கு தான் காட்டுக்கு போய்டுன்னு தான் இங்கே மாட்டின்ற ஜனங்களெல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கீழே இழுத்துடுவா நீ அவளுக்கு போய் நல்லது சொல்ல போய் கடைசியில் நீ எல்லா தோஷத்தையும் ஏற்றின்னு வருவேன் அப்படின்னு இல்லை இந்த ஸ்லோகம் சொல்கிறது எல்லாம் பூர்ணானந்தமாக நீ உன்ன பூர்ணானந்த ஸ்வரூபமாக பார் பார்க்கறதெல்லாம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை எல்லாம் தோஷம் குணம் தோஷம் எல்லாம் கிடையவே கிடையாது சாஸ்திரத்தில் சொன்னால் பெரியவாழ்லாம் வந்து பரகுண பரமானுன் பருவத்தீ கிருத்திய சொன்ன குணதோஷோ புதோ கிரண் இந்துக்ஷ்வேடா விவேஸ்வரஹா சிரசா ஸ்லாகதே பூர்வம் பரம் கண் சதி அதாவது மகான்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னால் தமிழ்லேயே அது குரல் இருக்குது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னார் வள்ளுவர் வந்து ஜனங்களெல்லாம் வந்து ஜனங்களை பார்க்குற போது குணம் தெரிகிறது தோஷமும் தெரிகிறது நீ என்ன பண்ணு தோஷத்தை வெளியில் சொல்லாத குணத்தை தலையில் வச்சுருந்து கொண்டாடு அது எப்படின்னா சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்டுட்டார் ஆனால் வந்து சந்திரனை தலையில் சூடி நுட்டார் பரம் குணோஷம் புதோ கிருண்ன்னு இந்து ஷுவேடா விவேஸ்வராக அக்ஷேடானா விஷம் இந்துன்னா சந்திரன் சிவபெருமான் சந்திரனை தலையில் சூடின்னு இருக்கார் விஷத்தை சாப்பிட்டுட்டார் அது மாதிரி நீ என்ன பண்ணுறது சிரசா ஸ்லாகத்தே பூர்வம் குணத்தை புகழ்ந்து சொல்லு தோஷத்தை உள்ளுக்குள்ளே வச்சு எரிச்சு உள்ளே உள்ள வச்சுன்னா என்னென்னா உள்ளுக்குள்ளே போட்டால் நமக்கும் கெடுதல் வெளியில் துப்பினாலும் கெடுதல் உள்ளே நமக்குள்ளே போனால் நம்ம எப்போ பார்த்தாலும்ஷஷத்தையே நெச்சிட்டு இருந்தா நமக்கும் கெடுதல் தோஷத்தை சொன்னாலும் அவர்களுக்கும் கெடுதல் அது வந்து ஹிம்ச இது அதனால் என்ன அதை சொல்லாதே உனக்கு நல்லது க்ஷேமம் இது நிம்மதிக்கு இதுதான் வழி நமக்கு இதில் ருச்சி வரணும் நமக்கு வந்து இன்னொருத்தரை குறை சொல்கிறது ஒரு ஆனந்தம் இருக்குது அந்த ஆனந்தம் போய் இன்னொருத்தரை புகழ்கிறதுல ஆனந்தம் வரணும் எல்லாரையும் புகழதில் நமக்கு ஆனந்தம் வந்தால் ஈகழ்கிறதில் நமக்கு ஆனந்தம் போயிடும் இன்னொருத்தரை குறை சொல்கிறது நமக்கு கஷ்டமாக தோணணும் நமக்கு தோன்றதில்லை கிடைச்ச நேரமெல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சா புராணம் ஆரம்பிச்சிடுவோம் அதனால் எப்போவுமே இந்த ஸ்லோகத்தின் படி ஒரு பிரம்ம ஜானியானவன் பிரம்ம ஜானத்தில் நிஷ்டையை அடைய விரும்புகிறவன் எங்கேயும் பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் ஜெகதிதம் தற்பாதித்தம் திருஷ்யதாம் எல்லாம் பூர்ணானந்தமாகவே நீ நினச்சிக்கோ அவன் நினச்சிப்பான் பைத்தியம் இமேஜினேஷன் நினச்சிப்பான் நீ சத்தியத்தை நினைக்கிற அதுதான் பைத்தியம் நீ சத்தியமான விஷயத்தை நினைக்கிறப்பா குறை கிடையாதுன்னு நீ நினைக்கிற அது உண்மை குறை இருக்குதுன்னு நினைக்கிறான் அது பொய் இந்த குறைன்னு நம்ம நினைக்கிறதே பெரிய தப்பு இது யார் லெவலை பார்த்துங்கோ புரிஞ்சுங்கோ இங்கே தர்மசாஸ்திரத்தை பற்றி நம்ம வாயை திறக்கலை தர்மத்திலையே நிறைய தோஷம் வந்துடும் தர்மம் பார்த்தாலே அதுலேயே வந்து தூமேனாக தூமேனாக தூமேனாக்னி ரிவாவிரதா எல்லாம் வந்து அதுலேயே வந்து புகை கலந்துருக்குன்னு கிருஷ்ணர் அக்னியில் எப்படி புகையோ அது மாதிரி கூட புகை கலந்து தான் இருக்குது தோஷம் கலந்துருக்கு ஆனால் அதை நம்ம பார்க்கப்படாது நம்ம பண்ண வேண்டிய தர்மத்தை பண்ணணும்னு அங்கே சொல்கிறார் ஸ்வதர் ஸ்ரேயாம் ஸ்வதர்மம் ஸ்ரேயான் ஸ்வனுஷ்டிதாத் பரதர்மாத் சரி நான் அந்த விஷயத்துக்கெல்லாம் போனால் ரொம்ப நேரம் ஆயிடும் என்னன்னா குறையே பார்க்காதீங்க அதுதான் புஷ்பாஞ்சலி உங்ககிட்டேயும் குறை கிடையாது குறை இருக்குன்னு நினைக்கிறது பெரிய குறை எல்லார்கிட்டையும் நம்ம கிட்ட பார்த்தா மாத்திரம் போகாது எங்கேயும் குறை கிடையாது சுவாமிஜி நம்ம நாட்டு அரசியலை நினைச்சா குறை இல்லைன்னு சொல்லவா முடியும் நினைக்காதே உனக்கு மோட்சம் வேணுமா வேண்டாமா வேணும் வேணுமா வேண்டாமா வேணும் அப்பன்னா நினைக்காதே அது எப்படி சுவாமிஜி அப்படின்னா நீ ஓட்டு போடுறத பொறுத்து இருக்கு வந்து தப்பா ஓட்டு போட்டேன்னா என்ன பண்ண முடியும் அதனால பூர்ணா பூர்ணானந்த ஆத்மதா திருஷ்டிம் புஷ்பாஞ்சலிம் அனுஸ்மரே பூர்ணானந்த ஆத்ம ஆத்மதா திருஷ்டி ஏவ புஷ்பாஞ்சலி பூர்ணானந்த ஆத்மதா திருஷ்டி பரிபூர்ண ஆனந்த நான் இந்த அர்த் இப்படி நான் இன்டர்பிரட் பண்ணின்னு அர்த்தம் சொல்கிறேன் பூர்ணானந்த ஆத்மதா திருஷ்டி எப்படின்னா விவித பிரம்மசந்திருஷ்டிர் மாலிகாபிரலங்கிருத்தம் நிறைய புஷ்பங்கள்லாம் வச்சுருக்கோம் ஆனால் அதெல்லாம் என்னென்னா எல்லாம் ஒன்று ஒன்றும் பிரம்மந்தான் எத் எத் விபூதி மத் சத்துவம் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் நாமரூபத்தை நீக்கி பார்த்தோமானா அந்த கேவல சத் கேவல சித் கேவல ஆனந்தம் நாமரூப ரஹிதம் அது புரிஞ்சுக்கிற விஷயந்தான் அது அனுபவிக்க முடியாது நினைக்கக்கூட முடியாது அதனால் விவித பிரம்ம சந்திருஷ்டி விதவிதமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பிரம்மந்தான் அப்படி அது அந்த பிரம்ம சந்துருஷ்டி மாலிகாபிர் அலங்கிருத்தம் அது ஒரு புஷ்ப மாலைன்னு வச்சுங்கோனே அந்த அதை புஷ்பாஞ்சலியை சமர்ப்பணம் பண்ணுறோம் இங்கே என்ன அர்த்தம் தாத்பரியம் என்னென்னு கேட்டால் உலகத்தில் பலவிதமான கொர நிறைகளை எல்லாம் பார்க்குறோம் இந்த கொர நிறைகளெல்லாம் வாஸ்தவம் கிடையாது உண்மையில் நிறைவு தான் இருக்குது பூர்ணமே அவசிஷத்தே அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதனால் நீங்களும் உங்களை குறைவாக நினச்சிக்காதீங்கோ யாரையும் குறவாக நினைக்காதீங்கோ உங்களையும் நீங்கள் பிரம்மனாகவே புரிஞ்சுக்கோங்கோ விரை விதவிதமான குணங்களுடைய ஜனங்களையும் பிரம்மமாகவே புரிஞ்சுக்கோங்கோ அதான் நம்மளையும் பிரம்மமாக புரிஞ்சுக்கணும் பூர்ணானந்த ஆத்மாவா தன்னையும் புரிஞ்சுக்கணும் எல்லாம் பூர்ணானந்த ஸ்வரூபந்தான் இந்த விறத்தி பலம் ஆகணும் இந்த துவைத்த விற்த்தியை ஒழுங்கு பண்ணி துவைத்த விற்த்தியை ஒழுங்கு பண்ணுறது தர்மம் அப்புறம் இந்த தர்மமாக இருக்கிற துவைத்த விறத்தியையும் நீக்கிறது அத்வைத்த பிரம்மாக்கார விறத்தி அகண்டாகார பிரம்மா அகண்டாகார விற்பி அதை தான் இங்கே சொல்லியிருக்கு இது ஒரு சந்நியாசி அதுவும் ஞான நிஷ்டை அடைய விரும்புகிறவன் இது நிச்சயம் இதை தான் நினைக்கணும் ஜனங்களை எப்போ பார்த்தாலும் குணதோஷங்களைத்தான் பார்த்துட்டு இருப்பார் விட்டால் நிறைய பேசுவார்கள் அதனால் எல்லாருடைய கான்சன்ட்ரேஷனும் அதில் இருக்குது எல்லாருடைய கவனமும் அதில் இருக்குது குணதோஷங்களில் இருக்குது வேதாந்த விஷய தத்துவத்தை தெரிஞ்சின்றவன் சுனிச்சித அர்த்தமாக உடையவன் அப்படி இருக்கவே கூடாது அவன் குண தோஷங்களுக்கு தாத்யமே கொடுக்கூட கொடுக்கூடாது குணமும் மிச்சியா தோஷமும் மிச்சியா ஆனால் விவகாரத்தில் என்ன பண்ணுவோம் சத்குண சம்பன்னனாக இருப்போம் மைத்ர கருணையே வச்சா அதுவும் கூட என்னென்னா பாதித்தமாக தான் இருக்கும் அது பாதித்தம் அது வந்து தர்மத்திலேயே பழகிவிட்டாங்க அதனால சரீரம் இருக்கிற வரைக்கும் தார்மிகமாக இருக்கும் ஆனால் நான் தார்மிகிற எண்ணமும் கிடையாது அகம் பிரம்மாஸ்மி அந்த விற்பி தான் பலமாக இருக்குது அதுதான் புஷ்பாஞ்சலியாக நினச்சிக்கணும் இங்கே புஷ்பாஞ்சலியை காட்டிலும் என்னென்னா இது ஒரு விதமான கோணம் ஆத்மாவை அல்லது பிரம்மத்தை இப்படி நினைக்கிறது மற்றொரு கோணம்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்த அடுத்த ஸ்லோகம் பரிபிரமந்தி பிரம்மாண்ட சஹசிராணி மயீஸ்வரே சேத்து படிக்கிறது ரொம்ப நல்லது இல்லாட்டி இந்த மாதிரிலாம் பிரிக்கிறது வந்து ஒரு மாதிரி இருக்கும் பரிபிரமந்தி பிரம்மாண்ட சகசிராணி மயீஸ்வரே கூட்டஸ்தாச்சல ரூபோஹமிதி தியானம் பிரதட்சிணம் சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னா நம்ம தான் பகவானோட கோயிலில் பிரதக்ஷம் பண்ணுவோம் இல்லாட்டி ஆத்ம பிரதக்ஷணம் பண்ணுவோம் ஆனால் இங்கே பிரதக்ஷை என்ன சொல்கிறாருன்னா நான் சைத்தன்ய ரூபமாக சர்வவியாப்பியாக இருக்கேன் எல்லா சராச்சர பிரபஞ்சங்களெல்லாம் கோலங்களெல்லாம் எங்கிட்ட சுத்தின்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறதான் பிரதக்ஷணம்னு விட்டார் எப்படி அர்த்தம்னு சொல்கிறார் பாரு அதெல்லாம் என்ன பிரதட்சிணம் பண்ணிட்டுருக்கு அதில் நடக்கிற பிரதட்சிணமெல்லாம் எங்கிட்ட நடக்கிறதப்பா அப்படின்னு நினச்சிக்கோ இது வந்து தத்துவஜான நிஷ்டைக்கு இது ஒரு இது ஒரு கிரமம் எல்லாம் குறையே இல்லைன்னு நினைக்கிறது பூர்ணந்தான் இருக்குது நிறைதான் இருக்குதுன்னு நினைக்கிறது ஒரு கிரமம் இன்னொரு கிரமம் என்னன்னு கேட்டால் ஆத்மத்தியானத்தில் ஆத்மஜான நிஷ்டைக்கு இன்னொரு கிரமம் என்னன்னு கேட்டால் சமஸ்த கோலங்களும் என்னிடத்தில் சுழலுகின்றன என்று நினைப்பதுதான் பிரதட்சிணம் ரொம்ப அழகாக சிந்தனை பண்ணியிருக்காரு நான் சுத்தின் இருந்தேன் எல்லாம் தான் சுத்துறது நான் எதையும் சுத்த வேண்டியதில்லை சுத்துறதெல்லாம் எனக்குள்ளதான் சுத்தின் இருக்கு எனக்குள்ளங்கிற ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் என்னிடத்தில் தான் சுற்றுகிறது அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படி இதைத்தான் சொல்லு பிரம்மாண்ட சஹசிராணி ஈஸ்வரே மயி பரிப்ரமந்தி எல்லாம் அதெல்லாம் சுழலுகிறது பாருங்கள் இந்த மேலே பாருங்கள் இந்த ஃபேன் இருக்குது நடுப்புற ஒரு கட்டை இருக்குது அது பேசாமல் நிற்கிறது அது அடுத்த என்ன கதையாக இது சுத்தின்னு இருக்கு அதுக்கு அடுத்த வரிய பாருங்க கூட்டஸ்தாச்சல ரூபோகம் கூட்டஸ்தலூபா இந்த அந்த கொல்லன் பற்றையில் வந்து நடுவில் ஒரு நடப்பா பாத்திரமெல்லாம் அடித்து சரி பண்ணுறது அது அசையாமல் இருக்கிற மாதிரி நான் அசையாதவன் கூட்டஸ்தகா அச்சல ரூபகா மாயைக்கு அதிபதியாக மாயைக்கு இருப்பை கொடுப்பவனாக தாக்காலிக இருப்பை கொடுப்பவனாக நான் இருக்கிறேன் அதனால் எல்லாம் எங்கிட்ட சுழல்றது ாணு காரணமேன் பார்த்தேன் நாணு அச்சலோய் சனாத்தன ஈஸ்வரே மயி ப்ரண்ட பரிபிரம்தி அஹம் கூட்டஸ் அச்சலூப்பி தியனம் பிரதட்சிணம் என்று நினைப்பது தான் பிரதட்சிணம் இப்படிப்பட்ட ஒரு விறத்தியை நினச்சிக்கோ ஞான உறுதியாகிறதுக்கு இதுவும் ஒரு ப்ரய உபகாரமாக இருக்கும் ஏன்னா இந்த மனசு எப்போ பார்த்தாலும் வெரைட்டியை விரும்பின்ண்டே இருக்குது இல்லையா விதவிதமாக விரும்புகிறது இல்லையா சுவாமிக்கே அலங்காரம் பண்ணுறதை அன்றைக்கி சொன்னேன் இல்லையா நம்மளே என்ன தினம்தனம் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம் தான் அப்படி பண்ண முடியும் நான் பண்ண முடியாது அது ஒரு துக்கமானு கேட்காதிங்கோ சும்மா ஜோக்குக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சட்டையை போட்டுக்கலாம் மாற்றி போட்டுக்கலாம் இல்லை மாதிரி மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அது மாதிரி இந்த மனசுக்கு ஏதாவது ஒன்றும் தேவைப்படுறது மாற்றி மாற்றி தேவைப்படுறது ஆனால் அது அதோடய சுவாவத்துக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணணும் அது வந்து சகுணபரமான விஷயத்துலையாக இருக்கட்டும் நிர்குணத்துலையும் இருக்கட்டும் இந்த பிரம்மனுக்கு இருக்கிறது ஒரே பிரம்மன் அது பிரம்மனுக்கு வேறு வேறு இதெல்லாம் கிடையாது ஆனாலும் பல கோணங்களில் சிந்திக்கிற முறையை கொடுத்து கொடுத்து மனசை ஒழுங்குபடுத்துறது மன இதுலேயும் வெரைட்டி மாதிரி வருது பாருங்கள் இப்போ இல்லாட்டி இது தான் பிரதக்ஷணம் இது தான் இதுன்னா இதுலேயும் வெரைட்டி ஆனால் வெரைட்டி நிறைய இருந்தாலும் விஷயம் ஒன்று தான் விஷயம் ஒன்று தான் ஆனால் இந்த மனதுக்கு இந்த வெரைட்டியில் ஒரு ருச்சி இருக்கிறது பழக்கமாக போனதுனால அது வேதாந்த படிக்க வந்தாலும் போகாததுனால அதனால் பல அதனால தான் சாஸ்திரமே இவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது ஒரே விஷயத்தை பல கோணங்களில் விசாரம் பண்ணுகிறார்கள் ஒரு ஒருத்தரும் சொல்கிறது வந்து ருச்சியாக இருக்குது அதனால் நவில்்தோறும் நூல் நயம்னுட்டார் படிக்க படிக்க என்னவா இருக்குன்னா அது படிக்க படிக்க வந்து புதுசு புதுசாக தான் வருது அந்த சாஸ்திர கிருப்பையும் குரு கிருப்பையும் ஈஸ்வருடைய அனுகிரகம் இருக்கிற பொழுது புதுசு புதுசாக தெரிகிறது விஷயங்களெல்லாம் அது வந்து இந்த மனசோட அந்த சுவாவம் அது அதுக்கு தகுந்த மாதிரி இப்படிலாம் பல கோணங்களில் சொல்லப்படுகிறது ஆக எங்கிட்ட தான் எல்லா லோகங்களும் சுழன்று கொண்டிருக்கு நான் அசையாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் பிரதட்சிணம் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா சாதாரணமாக பிரதக்ஷணத்தில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்க நான் ஒன்றும் பிரதக்ஷமே பண்ணுறது இல்லை எல்லாம் என்ன பிரதட்சிணம் பண்ணிட்டுருக்கு நாம ரூபங்களெல்லாம் நாமரூபாத்மகமான பிரபஞ்சங்களெல்லாம் என்னில் சுழன்று கொண்டிருக்கிறது சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாகி என்னிடத்தில் ஈஸ்வரேன்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கணும் சுத்த சைத்தன்யம் நிர்குண சைதன்யம் அதுதான் பிரதட்சிணம் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் விஸ்வந்தியோஹமே வாஸ்மி நாஸ்தி வந்தியோ மதந ோச்சனமேவா சுவாத்மலிங்க வந்தனம் தத்துவத்தை நன்றாக புரிஞ்ச பிறகு இவர் இப்படி நினைக்கிறார் நான் எதையுமே நமஸ்காரம் பண்ண வேண்டியவன் கிடையாது எல்லாம் என்ன நமஸ்காரம் பண்ணுறது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் மற்றதெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறது நான் நமஸ்காரம் நமஸ்காரத்துக்கு உரியவனாக இருக்கிறேன் மற்றவர்கள் வஸ்துக்கள் எல்லாம் என்ன நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சுப உதாரணத்துக்காக சொல்லப்பட்டு டேட்டி அப்பவும் துவைதம் வந்துடுமோ இல்லையா அதில் நமஸ்காரம் பண்ணுறத்துக்கு ஆளே கிடையாது வாஸ்தவம் நமஸ்காரம் பண்ணப்பட வேண்டிய தேவத்தையும் கிடையாது நமஸ்காரம் பண்ணுறவனும் யாரு கிடையாது இருக்கிறதே ஒரு பொருள்னா யார் யாரும் நமஸ்காரம் பண்ணுறது ரெண்டாவதாக ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்லிவிட்டா யார் யாரை நமஸ்காரம் பண்ணுறது அப்படி தான் நினைக்கணும் இதை ஆனால் இங்கே ஒரு விதமாக நினைக்கிறார்வர் சொல்கிறார் உலகங்களெல்லாம் என்ன வணங்குகிறது விஸ்வவந்தியாக அகமேவ அஸ்மி எந்த ஒரு பிரம்மத்தை வியாபகாரிக திசையில் இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுகிறார்களோ அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் அவர்கள் அஜானத்தினால் அதை புரிஞ்சுக்கலை நான் ஞானத்தினால அதை புரிஞ்சுன் இருக்கேன் எந்த பிரம்மத்தை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுகிறார்களோ அந்த பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் மதநா வந்தியா நாஸ்தி எனக்கு வேறாக நமஸ்காரம் பண்ணப்பட வேண்டியவர்கள் யாரும் இல்லை மற்ற பரதரம் கிஞ்சிது நாஸ்தி சொன்ன மாதிரி எனக்கு வேறாக நமஸ்காரத்துக்கு உரியவர்கள் யாரும் கிடையாது இத்தியாலோச்சனமேவ அப்படின்னு நினைக்கிறது தான் அப்படின்னு திரும்ப திரும்ப நினைக்கிறது தான் அத்த சுவாத்மலிங்கஸ்ய வந்தனம் இந்த ஆத்மாவுக்கு செய்யப்படுகிற நமஸ்காரமாகும் நமஸ்காரம்ங்கிறது ஒன்று கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நமஸ்காரம்னு நமஸ்காரம்னு ஒன்று கிடையாது இதை சொல்கிற போது நமஸ்காரத்தோடு சொல்லணும் அதை சொன்னோடனே என்ன சுவாமி இதெல்லாம் படித்தா அகங்காரம் பலமாக வரும்போல் இருக்கேன் ஏற்கனவே நல்ல நாள்லேயே நமக்கு கர்வம் ஜாஸ்தி இதெல்லாம் வாசித்தோம் ஆனால் அகங்காரம் வரும்போல் இருக்கே அப்படின்னா இந்த அகங்கிற பதத்துக்கு சரியாக அர்த்தம் புரிஞ்சுட்டு விசாரம் பண்ணினால் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அதனால் வாஸ்தவமாக அகங்காரம் கிடையாது இது வந்து ஞானம் அகங்காரம் கிடையாது சொல்லப்போனால் அகங்காரத்தை நாசம் பண்ணுற ஞானம் அதனால் நான் எனக்கும் என்னை மாத்திரம் சொல்லலை எல்லாருமே குறையில்லன்னு சொல்கிற போது அகங்காரம் எப்படி வரும் எனக்கு குறை எனக்கு மாத்திரம் குறையில்லைன்னு நான் நினைக்கிறேன் யாருக்குமே குறையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற போது நான் எங்கே போய் அகங்காரம் அகங்காரம் காட்டணும்னா கூட தைதம் நான் படித்து புரிஞ்சுட்டு இருக்கிறது என்ன தனித்தன்மையே கிடையாது தனித்தன்மையும் பொதுத்தன்மையும் மித்தியா வெஷ்டி சமஷ்டி அத்தியஸ்தம் வெஷ்டியும் சமஷ்டியும் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற போது எனக்கு எப்படி தனித்தன்மை இருக்கும் இந்த இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது எப்படி இருக்கும் இண்டிவிஜுவாலிட்டியும் கிடையாது டோட்டாலிட்டியும் கிடையாது இண்டிவிஜுவாலிட்டி டோட்டாலிட்டி சமஸ்கிருதத்தில் வந்து என்ன சொல்கிறோம் எஷ்டி சமஷ்டி ரெண்டுமே பாரமார்த்திக திருஷ்டியில் பொய் பாரமார்த்திக திருஷ்டியில் பொய் அப்சல்யூட் ஆங்கிளில் அது பொய் எனக்கு வேண்டியது அப்சல்யூட்டாக ரிலேட்டிவாக எனக்கு எது வேணும் வியாபாரிக்கம் வேணுமா பாரமார்த்திகம் வேணுமா வியாபாரிகந்தம் தான் துக்கத்துக்கு சமஸ்த காரணமாக இருக்குது ஆகினால எனக்கு வேண்டியது பாரமார்த்திக திருஷ்டி தான் அந்த திருஷ்டி படி பார்க்குற போது அகங்காரத்துக்கு இடமே கிடையாது வேதாந்தம் படித்த வாழ்க்கைக்கு கர்வம் வரும்னு நினைக்கிறது வேதாந்தம் படித்தா கர்வம் வராது அப்படி இருக்குன்னா அவன் வேதாந்தம் படிக்கலை வேதாந்தம் படிக்கலை அப்படியே கர்வம் இருக்குதுன்னு சொன்னால் அது கர்வமாக இருக்காது அது பெருமிதமாக இருக்கலாம் ஒருவேளை அது பெருமிதமாக இருக்கலாம் அகம் ரிக்ஷரேரிவா கீர்த்தி பிருஷ்டங்கிரேரிவ அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பெருமிதம் பெருமிதம் தமிழில் என்ன சொல்வது இங்கிலீஷில் என்ன சொல்வது தெரியாது தமிழில் பெருமிதம் சொல்கிறோம் இவர் சொல்கிறார் மாணிக்க வாட்சகர் சொல்றார் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே எனக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இதுதானே வேண்டாங்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது கர்வம் கிடையாது அது பெருமிதம் யான் பெற்ற இது பேரு என்ன பேரு பெற்றேன் அப்படின்னு சொல்வது அது அகங்காரம் கிடையாது கர்வம் கிடையாது ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அதனால் என்னை நமஸ்காரம் பண்ணுறது நான் என்னத்தான் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறா என்னத்தான்னு சொல்கிற போது நான் உடம்பு மனசு புத்தியோட சேர்த்துன்ட்டு சொல்லலை உடம்பு மனசு புத்திக்கெல்லாம் சர்வ ஷரீர அதிஷ்டானம் சர்வஸ்தூல ஷரீரை சர்வ சூக்ம ஷரீரை சர்வ காரண ஷரீரை சமஷ்டாரணீர அதிஷ்டான சைத்தன்யமா என்ன நினைச்சுட்டு பேசுறேன்யத்தோட என்ன நினைச்சுட்டு பேசுறேன் ஆனா பேசுறது என்னமோ உடம்பு மனசு புத்தி தானே தவிர ஆனா விஷயம் உடம்பு மனசு புத்தி அல்ல புரிய நம்ம சொல்றது என்ன பேசுறது உடம்பால பேசிட்டு நீங்களும் உடம்போடு இருந்துன்னு கேட்டுன்ட்டுருக்கேன் ஆனால் புரிஞ்சுக்கிற விஷயம் உடம்பு உடம்பா புழிஞ்சிக்கிற பொருள் உடம்பல்ல புழிஞ்சிக்கிற பொருள் மனமல்ல புரிஞ்சுக்கிற பொருள் உடல் மனம் இவைகளுக்கு ஆதாரமான தூய உணர்வு எனப்படுகின்ற சுத்தம் சைதன்யம் அதுதான் சொல்கிறோம் அதெல்லாம் அகங்காரம் எல்லாம் கிடையாது இத்தியாலோசனம் ஏவ அற்ற சுவாத்மலிங்கஸ்ய வந்தனம் சரி ஸ்தோத்திரம் பண்ணணுமே தான் ஏன்னா இந்த பூஜை வாசனை விடலை பூஜை வாசனை விடலை ரொம்ப நாளாக பூஜை பண்ணிட்டுருக்காருன்னு வச்சோங்கடேன் இப்போ சில பேர்லாம் சொல்கிறார் அந்த ஆச்சாரியர்கள் பூஜை என்ன இப்போ விட்டுவிட்டார் அப்படின்னா விட்டுட்டு போகிறார் அடுத்த ஆச்சாரியர்கள் வந்து பண்ணிட்டுருக்கார் என்ன தப்புது அது ஒரு பெரிய தோஷமாக சொல்கிறார் சிஷ்யர் வந்துட்டார்னு வச்சோ கூட பூஜை பண்ணிட்டு போகிறார் ஜனங்களுக்கு வந்து அவர் அவர் விழுந்து அவரும் பூஜை பண்ணிட்டுருக்கணும் இவ்வளோ மாதிரியே சம்சாரியாக இருக்கணும் அவர் நெக்ஸ்ட்டு சிஷ்யாக வந்துவிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்கிட்ட சொன்னால் யாரோ அவர் அவர் முந்தியெல்லாம் பூஜை பண்ணுவார் இப்போ பூஜையே பண்ணுறதில்ல அப்படின்னு ரொம்ப துக்கமாக சொல்கிறார் அந்த பூஜை பண்ணுறது இல்லைங்கிற சன்னியாசி வந்து பூஜை பண்ணலைன்னா ஒன்றும் தோஷம் கிடையாது சன்னியாசி வந்து வேதாந்த தத்துவத்தை நினைக்கலைன்னா தோஷம் சன்னியாசி சன்னியாசிக்குள்ள தர்மப்படி இருக்கணுங்கிறதுல தாத்பரியமே தவிர சன்னியாசி பூஜை பண்ணுறதெல்லாம் லோக ஜனங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக இதெல்லாம் விக்கிரக ஆராதனை பூஜையெல்லாம் பண்ணுகிறார்களே தவிர அவர்கள் பூஜை பண்ணித்தான் ஆகணும்னு சட்டம் கிடையாது ஆனால் பீட்டாதிபதிக்கு இருக்குது எது வரைக்கும் தான் தனக்கு அடுத்த சிஷியனை எடுத்து வைக்கிற வரைக்கும் இருக்குது எடுத்து வச்சாச்சுன்னா அவர் என்றைக்கு வேணாலும் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் வேதாந்த சாஸ்திரத்தை விடாமல் வேதாந்த சாஸ்திரம் பாடிக்கிறதோ பாடம் சொல்கிறதோ இல்லாட்டி அனுசந்தானம் பண்ணுறதோ அதெல்லாம் விடப்படாது இல்லைன்னா அதிவர்ணாசிரமின்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு போகிறதுன்னா போய்க்கலாம் ஆனால் அப்படி இல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டா பண்ணுறது இல்லை ரொம்ப அபூர்வம் ரொம்ப அபூர்வம் அது இந்த பூஜை வாசனைங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்ல வந்தேன் பூஜை வாசனை ரொம்ப சன்னியாசிக்கு ரொம்ப முக்கியம் சந்யஸ சிரவணம் குறியாது சந்யஸிய பூஜாம்குரியாதுன்னு இல்லை சந்ய சிரவணம் குறியாதுதான் சொல்லியிருக்கு மனநிதி ஆசனம் தான் பண்ண சொல்லியிருக்கே தவிர பூஜை பண்ணி ஆகணும்னு சட்டம் கிடையாது சந்யா பண்ணினா அது லோகக்ஷேமார்த்தம் வேற காரணம் கிடையாது ஆத்மன கர்த்தவியா நாமரூபியாத்மா சிந்தனம் நாம கீர்த்தனம் இதை கூட நீங்கள் செகண்ட் செகண்ட் ஓரெலாம் சேர்த்து பிடிக்கிறதே நல்லது ஏன்னா அப்படி பிரித்தா ஒரு மாதிரி இருக்கும் அது பழக்கத்துக்காக சொல்லி புரியறதுக்காக அப்படி சொல்கிறோம் சக்கரியான்னு சொன்னால் உபச்சாரம்னு அர்த்தம் இந்த உபச்சாரங்கள்லாம் பண்ணுறோமே உபச்சாரங்கள்லாம் நிறைய பண்ணுறோம் சமஸ்த ராஜோபச்சார பக்தியோபச்சார சக்தியோபச்சார நித்தியோபச்சார ஷோடசோபச்சார பூஜா சமர்ப்பயாமஹா சமர்ப்பயாமி சமர்ப்பயாமின்னு சொல்கிறோம் இன்னமும் ராஜோபச்சார பக்தியோபச்சார சக்தியோபச்சாரம் நித்தியோபச்சார எல்லா உபச்சாரங்கள்லாம் சொல்கிறோம் ஆனால் இந்த இடத்துல சத்கிரியா இஸ்இக்குவல் டு உபசாரா உபசாரம் வந்து என்னதுன்னா ஒன்று கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தான் நமக்கு ஏதாவது செய்யணும் செய்யணும் இதை பண்ணிகிட்டே இருக்கோமா ஒழுக்கம் இல்லாத ஆளை ஒழுக்கமாக்கிட்டோம் தர்மசாஸ்திரம் என்ன பண்ணித்து இதை செய்மஞ்சர பிராமே முகூர்த்தே உத்தாய சிந்தையே ஆத்மனோஹிதம் அதைப் பண்ணு இதை பண்ணாத நான் தம் வது சத்தியம்வத பொய் பேசாத உண்மையை பேசு நிறைய சொல்லியிருக்கு ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா நான் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கிருத்தகிருத்தியம் செய்யும் செய்கை செய்து முடித்தேன் நான் என்னுடைய மனஷ்ஷாந்திக்கு என்ன பண்ணணுமோ மோக்ஷத்துக்கு என்ன பண்ணணுமோ இந்த ஜென்மாவில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டேன் கர்மண் அகர்மய்பஷ் அகர்மணிச்ச கர்மயா மனுஷேஷு ச யுக்தா கிருத்ஷண கர்ம கிருத்து நீங்கள் அந்த கிருத்ன கர்ம செய்ய வேண்டியதை செஞ்சு என்ன செய்ய வேண்டியதை செஞ்சுவிட்டான் எதுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுவிட்டான் ஒரு கேள்வி போட்டுக்கணும் இல்லாட்டி அந்த கேள்வி சரியா கேள்வி புரியாது செய்ய வேண்டியதை செஞ்சு எதுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டான் ஆத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு விட்டான் செய்ய வேண்டியதுலாம் செஞ்சுவிட்டான் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியதுனா அங்கே செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டேன் இல்லையா பண்ணிட்டே செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சும் இப்படி இருக்கேன்னா அங்கெல்லாம் அங்கே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டேன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் சரிப்பா உன்னோட ஆத்மாவுக்கு செய்ய வேண்டியதே செஞ்சையா கணவனுக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டேன் மனைவிக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டேன் குழந்தைக்கு செய்ய வேண்டிய அவளுக்கு திருவள்ளுவர் சொல்றார் தென் புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் கடைசியில் தான் போட்ட இவாளுக்குலாம் செய்யி தென் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஐம்பு லத்தாறு ஓம்பல் தலை அஞ்சு பேருக்கு நீ கடமைப்பட்டுருக்கேன்னா யார் அஞ்சு பேர்னா பித்திருக்கள் தேவதைகள் அதிதிகள் பந்துக்கள் நீ அஞ்சாவது நீ அதாவது உன்னையும் நீ சரியாக கா உன்னையும் சம்ரக்னம் பண்ணிக்கணும் அது என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் ஏன்னா எனக்குன்னு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு நான் வந்து நல்லா ஈஸ்வர பக்தி பண்ணினேன் தர்மத்தை நன்றாக அனுஷ்டானம் பண்ணினேன் அனுகிரகத்தினால் நான் விவேகத்தை அடைஞ்சேன் சத்குருவை சரணாகதி பண்ணேன் விவேக வைராக்கியத்தினால குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை சொல்லி கொடுத்தார் அதை நான் விடாமல் அனுசந்தானம் பண்ணினேன் மனசில் ஸ்திரமாக இது பண்ணி நிலச்சொடுத்து இனியுமே நான் செய்ய வேண்டியது ஒன்று கிடையாது அதுதான்ப்பா செய்ய வேண்டியது இதெல்லாம் செஞ்சாலும் யா இத்தனை தான் செஞ்சாலும் இன்னத்தை செஞ்சு முடிச்சுட்டேங்கிறேன் செஞ்சு முடிச்சுட்டேன்னு நீங்கள் பாடம் சொல்லிகிட்டு இருக்கேன் கிளாஸுக்கு போயிட்டுருக்கேன் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டியது எத்தனையோ இருக்குது தெரியுமா உங்களுக்கு அவனு கே நம்மளால என்ன சொல்லுவோம் செய்ய வேண்டியதுதான் செஞ்சுட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்க அதை ஒத்துக்கணுமே ஆனால் இங்கே அப்படி இல்லை கிருத்த கிருத்த பாவனை அது என்ன சொல்கிறார் இங்கே மாற்றி சொல்கிறார் கர்த்தவிய அபாவ பாவனை செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிறத நினைன்ன அதுதான் கர்த்தவிய அபாவபாவனா ஆத்மனா சத்ரியா புரோக்தா நோபச்சார கதஞ்சனார் கௌடபாதர் ஒரு உபச்சாரமும் கிடையாது அதனால் உபச்சாரம் கிடையாது அப்புறம் நான் என்னது என்ன நாமக்கு ஸ்தோத்திரம் பண்ணணுமே அப்படின்னா உ உபச்சாரம்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ சத்திரம் சமர்ப்பையாமி சாமரம் வீஜையாமி அப்புறம் வந்து வியஜனம் வீஜையாமி தர்ப்பணம் தரிசையாமி ஆந்தோலிகான் ஆரோப்பியாமி அஸ்வான் ஆரோப்பியாமி ரதான் ஆரோப்பியாமி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாள் நிறத்தியம் சமர்ப்பியாமி கீதம் சமர்ப்பியா எல்லாம் சொல்கிறோம் இல்லையா சங்கீத பிரியா சங்கீதம் அவதாரையா ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் இதெல்லாம் உபச்சாரம்னு பேர் ஒரு உபச்சாரமும் கிடையாது பண்ணின உபச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் வந்துடுத்து நீ போ இது கடைசி வரைக்கும் தாத்தா விடாம வச்சுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க அவன் பின்னாடி வருவான் பண்ணணுமே வழிகாட்டணுமே கர்த்தவ்யாபாவனா சத்ரியா புரோக்தா கிம் கரணீயம் கிம் அகரணீயம் அப்புறம் நாம கீர்த்தனம் என்னென்னா பிரம்மனுக்கு நாமரூபமே கிடையாதுன்னு நினைக்கிறது தான் நாமஸ்மரணம் நாம கீர்த்தனம் நாமரூப வதீத ஆத்ம சிந்தனம் நாம கீர்த்தனம் நாம கீர்த்தனம்னா என்னென்னா சிந்தனம் கீர்த்தனத்துக்கும் சிந்தனத்துக்கும் பரவாயில்லை நாம கீர்த்தனம்னா என்னென்னா இங்கே ஒன்றும் வாயத்திறந்து ஒன்றும் பாட வேண்டாம் நினைக்கணும்னா என்ன நினைக்கணும்னா ஆத்மாவுக்கு நாமரூபம் கிடையாது நாமரூபம் அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாம இத்தியம்ச பஞ்சகம் ஆத்தியத்ரயம் பிரம்மரூபம் ஜகத் ரூபம் தத்தோத்வயம் அதனால் அந்த எல்லாம் மித்யா ரூபம் இல்லை அஸ்திபாதி பிரியம் இந்த மூணு தான் சத்தியம் நாமரூபமெல்லாம் கிடையாது ஆக நாமரூபத்தை கடந்த வஸ்து ஆத்மா நாமரூபம் கிடையாது இப்போ நம்மெல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் எனக்கு வந்து நான் எனக்கு ஒரு ரூபம் இருக்குது கண்ணாடியில் திரும்ப திரும்ப பார்த்துக்கிறோம் அப்புறம் வந்து ரூபம் இருக்குது எனக்கு ஒரு பேர் இருக்குது எங்கே போனாலும் ஃபோட்டோ கேட்குறான் பாஸ்போர்ட்டு அதுக்கு இது ஃபோட்டோ கேட்குறான் அந்த நாமரூபந்தான் இருக்குது விவகாரம் முழுக்க நாமரூபந்தான் இருக்குது ஆனால் நான் என்ன நினச்சிக்கிறேன்னா அகம் நாமரூப வெத்திரித்தம் பிரம்ம அஸ்மி அப்படி நினச்சிக்கிறது நாமரூபத்துக்கு தாத்பரியமே கிடையாது யார் இது நிறைய பேர் வந்து உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் என்ன இவ்வளோ விசாரணை குசல பிரச்சனைனு பேருது சில பேர் கேட்க ஆரம்பித்தா நம்ம விட்டால் ஓடணும் போல் இருக்கோம் எல்லாம் கேள்வி கேட்டுவிடும் அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள்பா முதல்ல அப்புறம் வந்து பெரிய பிள்ளை என்ன பண்ணுறான் அடுத்த கேள்வி சப்ஜெக்ட் இப்படியே தான் போயின்னு இருக்கும் இதெல்லாம் விட்டுடுறதுன்னு அர்த்தம் ஒன்றும் கேட்கக்கூடாது இப்போ சுவாமிகள் எங்கள் ஆற்றுல அத்தனை பேரும் ஞாயம் வச்சுருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் நினைக்க வேண்டிய வஸ்து என்னென்னா நாமரூப விதீத்த ஆத்மாவை சிந்தனை பண்ணுறது தான் நாம கீர்த்தனம் அப்புறம் இது கொஞ்சம் வித்தியாசமாக சிலதெல்லாம் போகிறது இதையும் பூஜையில் இருக்கிறதாக ஒரு வியாக்கியானத்தில் படித்தேன் என்ன சொல்கிறாருன்னா பூஜை முடிஞ்செடுத்து ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு ஸ்தோத்திரம் பண்ணத்துக்கு பிறகு உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் புராணங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சிரவணம் பண்ணுறது பூஜை பண்ணியாச்சு பூஜை பண்ண பிறகு விஷயங்கள்லாம் சிரவணம் பண்ணுறது அதுக்கப்புறம் அதை நினச்சிந்தே இருக்கிறது அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறது அப்புறம் நிஷ்டை கூடுறது தமிழில் அதை சொல்லுவான் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல் அப்படின்பா நெட்டை கூடல் இந்த சைவ மட்டங்கள் எல்லாம் சொல்லுவான் அதே மாதிரி ஒரு கிரமம் சொல்லுகிறார் ஸ்லோகத்தை படிக்கலாம் நேரம் ஆயிண்டே இருக்குது ஸ்ரவணம் தஸ்ய தேவஸ்ய ஸ்ரோதவியாபாவ சிந்தனம் மனநம் ராத்மலிங்க மந்தவியாபாவச்சித்தனம் ஸ்ரவணம் என்னென்ன எல்லாம் பெக்கியூலராக இருக்குது கேட்க வேண்டியது ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருக்கிறதான் கேட்கணும் இந்த ஸ்ரோத்திரசிய ஸ்ரோத்திரம் மாதிரி இல்ல சிரவணம்னா என்னன்னா ஸ்ரோதவிய அபாவ சிந்தனம் பிரம்மத்துக்கு காது கிடையாது பிரம்ம எதையும் கேட்கறதும் கிடையாது ஆகையினால நான் வந்து கேட்க வேண்டியது ஒண்ணும் கிடையாதுங்கிறது தான் ஸ்ரவணம்ங்கிறது ஏன்னா வேதாந்தத்துக்கு போய் கூட நம்ம என்ன பண்றோம் சிரவணம் சொல்லி சாஸ்திரத்திலாம் இல்லை பூஜையிலையும் கூட பகவானுடைய குணங்களை பற்றி சிரவணம் பண்ணணும் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாதசேவனம்னு நவவித பக்தி சொல்கிறோம் அதில் இங்கே என்ன சிரவணம்னா கேட்க வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு தான் சிரவணம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிறதான் உபச்சாரம்னார் பகவானுக்கு நாம ரூபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நாம கீர்த்தனம்னு விட்டார் அதே மாதிரி கேட்குறதுக்கு இனிமே ஒன்றும் கிடையாது அன்றைக்கி சொன்னேன் இல்லையா சாஸ்திரத்தை படித்து பிரம்மண தத்துவம் புரியலன்னா படித்து பிரயோஜனம் இல்லை படித்து புரிஞ்சாச்சுன்னா படிக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னா ஆனாலும் ஜனங்கள் தப்பாக நம்ம புரிஞ்சுக்கப்படாதுங்கிறதுக்காக படிக்கிற மாதிரி இருக்கும் படிச்சுன் இருக்கிறது நல்லது ரிலேட்டிவ் ஆங்கிளில் ஓகே நமக்கு விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் எது வியாபாரிகம் எது பாரமார்த்திகம் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அழகாக அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில் ஆனால் இங்கே அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு இங்கே என்ன நான் கேட்க வேண்டியது ஒன்றும் கிடையாதுங்கிறதான் சிரவணம் அதே மாதிரி நினைக்க கேட்க வேண்டியது ஒன்றும் இல்லைன்னா வேண்டியது ஒன்றும் கிடையாது அதனால அது அவ்வியக்தமாக இருக்குது அவ்யக்தமாக இருக்கிற வஸ்து எப்படி சிரவணம் பண்ணும் அதே மாதிரி அது அச்சித்தியமாக இருக்குது அவ்யக்தம் பிரம்மனை சொல்கிறோம் அதனால் அவ்வியக்தமான எனக்கு எதையும் கேட்க வேண்டியது கிடையாது எனக்கு எதையும் நினைக்க வேண்டியதும் கிடையாது சில இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் நிதித்தியாசனம் பண்ணணுங்கிறதையும் விட்டுவிடணும்னு சொல்கிறார் அது அவனுக்கு அவனுக்கு கன்விக்ஷன் அவனுக்கு தான் தெரியும் தன் நெஞ்சறிவது பொய்யற்க அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஜான நிஷ்டையாக இருக்கா இல்லையாங்கிறது யார் கண்டுபிடிப்பா குருவாக சொல்லுவார் குரு நீங்கள் தான் சொல்லணும் கண்டுபிடிங்க எனக்கு நிஷ்டையாக வந்திருக்கா இல்லையானோ ஓஞ்சி அடித்தா தெரிஞ்சிடும் அப்போ எப்படி தெரியும் இருக்கு அதனால் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்ம மனசில் வந்து ப்ராப்ரச்சனைகள்லாம் வந்து மோதுற போது அதுதான் ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி ரெக்கவரிங் டைம் அதை வச்சு நீங்கள் உங்களை எடை போட்டுக்கோங்கோ உங்களை நமக்கு ஞானம் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சரி ஆத்மந்தவிய அபாவ சிந்தனம் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இனி கேட்குறதுக்கு ஒன்றும் கிடையாது அதனால் கிம் போத்தவ்யம் கிம் அபோத்தவ்யம் அதனால் ஒன்றும் கிடையாது எல்லாம் எப்படி அழகாக நேர்க்கிறது பாருங்கள் நீ செய்யணும்னு சொன்ன சாஸ்திரம் அதுதான் நம்ம பூஜையிலே பாருங்கொழேன் விரத உத்தியாபனம்னு எடுத்து வைக்கிறா அப்புறம் என்ன பண்ணுறா கொஞ்ச நாள் கழிச்சு விரத சமாபனம் பண்ணிவிடுற இதுவே நன்னா இருக்குன்னு திரும்ப திரும்ப அரச மரத்தையே சுத்தின்னு இருந்தா நிறைய பேருக்கு அது என்ன ஆகிடுறது அடிக்ட் ஆகிடுது நம்ம சாஸ்திரம் அடிக்ட் ஆகிறத ஒத்துக்கலை நம்ம வந்து இந்த பூஜை பண்ணிகிட்டே இருக்கோமா ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோமா சுவாமி அதெல்லாம் நிறுத்திட்டா ஒரு மாதிரி இருக்குது சுவாமி அப்படின்னா அப்படின்னா பண்ணுங்க நல்லது ஆனால் அது ஒரு மாதிரி இருக்கப்படாது நான் அதை காட்டும் மேலே படிச்சுட்டேன் இது பண்ணிட்டுருக்கேன் இப்போ சந்யாசம் வாங்கிட்ட உடனே சில பேர்லாம் சொல்லுவோம் நீ பூரில் எடுத்து விட்டியா ஐயோ யோ எடுத்தா அப்படியா இன்னொன்று பாவத்தை பண்ணிட்ட மாதிரி பேசுகிறாங்க நம்ம அதுக்கு மேலே போயிருக்கோங்கிற தெரியல பாவம் ஐயோயோ பூனூலெல்லாம் எடுத்துட்டாங்க பூனூல் குடுமையெல்லாம் எடுத்துகிட்டு ஆய்வு எடுத்து பாவம் ஐயோ அப்படிங்கிறேன் அதுக்கு மேலே ஒரு தர்மம் இருக்குன்னே புரியல அதுக்கு மேலே ஒரு தர்மம் இருக்குப்பா பூனூலியும் குடுமியும் எடுத்துகிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தர்மம் இருக்குது அது உத்தமமான வாழ்க்கை அவளை எல்லாம் வந்து தான் சொல்கிறோம் வேதாந்த விஜான சுனிச்சிதார்த்தாத் சந்யாசோகாதுன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கோம் நிறைய பேருக்கு அது இன்னமும் பண்ணுறது அது வந்து நம்ம சாஸ்திரம் எதுலேயுமே என்ன பண்ணோம்னா அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா முதல்ல கட் ஏற்கனவே நம்ம பந்தத்தில் இருக்கோம் அது இன்னொரு கட்டை போடுறது நான் இருக்கிறது எந்த கட்டு அந்த கட்டு விலகிறதுக்கு விலகின பிறகு இந்த கட்டும் அவிழ்க்கப்படும் விவேகானந்தர் சொன்னார் அது சொல்லுவார் சர்ச்சிலையே பறந்து சர்ச்சிலேயே சாகாதீங்க அங்கே தான் கல்லறை எல்லோரும் ரெடியாக இருக்குது அஞ்சு நாள் அந்த வார்த்தையே காணும் ஏன்னா நிர்குண பிரம்மனை பற்றி பேசுகிற போதுக்கெல்லாம் இடமே இல்லை அடுத்த ஸ்லோகத்துக்கு போய்டும் அதில் மன எதுக்கு சொன்னால் இந்த மேலே பருவம் இதெல்லாம் ஒன்றும் பண்ண கேட்க வேண்டியதே ஒன்றுமே இல்லை நினைக்க வேண்டியதே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் சுவாமி ஜிட்டே நிறைய பேர் சொல்ல சுவாமிஜி பரமாக்காந்த் சுவாமி கிட்டே எல்லோரும் சொல்கிறாங்கல்ல உங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிவிட்டால் சுவாமிக்கு இப்படின்னு கிளாஸ் எடுத்தே பிரயோஜனம் இல்லைன்னு சுவாமிஜி நினச்சிப்பார் கிளாஸ்ல அடிக்ட் ஆகிட்டாள் சுவாமி எத்தனை வருஷம் இருக்கு அதனாலதான் எனக்கு புதுசாக வர சொல்ல வேண்டியிருக்கு என்னன்னா சொல்லுவா என் குருவுக்கு நான் டீச் பண்ணேன் குருவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் என் சிஷியாகிட்ட நான் படிச்சுருக்கேன் குருவுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் என் சிஷ்யால்கிட்ட நான் பாடம் படிச்சுட்டு இருக்கேன் என்ன அர்த்தம்னா என்ன நிமித்தமாக வச்சு குரு நான் படிச்சுட்டார் அதனால் நான் குருவு கற்றுக் கொடுத்தேன் எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவர் படிச்சுட்டார் அதனால் நான் என்ன நிமித்தமாக வச்சுன்னு குரு படித்தார் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்ட்டான் குருவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் சிஷியால் நிமித்தமாக வச்சுன்னு நான் படிச்சுட்டு இருக்கேன் அதனால் எனக்கு சொல்லி கொடுக்குறாருடான் இது ஒரு வே இது ஒரு கோணத்தில் சொல்கிற விதம் சரி இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னால் நிறைய பேரால் ஏதாவது ஒன்றில் போய் ஸ்டக் ஆகிடும் எதுலேயும் நிராலம்பத்தை வந்து புரிஞ்சுகிறதுக்கு பிறகு நினைக்கிறதும் அதனால தான் சொன்னால் நினைப்பும் ஒழிந்தேன்னு நான் தமிழில் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அப்படின்னா நினைக்கிறதே அது தானாக இருக்கு மந்தவியாபாவ சிந்தனம் அடுத்த ஸ்லோகம் தா தியாதவியாபாவ விஞ்ஞானம் சனாவிராம்தோற்ற சேத்து படிச்சா இது அன்வயம் பண்ண முடியும் नाम नान्यचित्तस्य நானித்த தத்தைவம் பிரி चित्त சித்த விஷ்ரா ஆத்மனித்சனம் கிம் ஆத்மாவை தியானம் பண்ணுற முறை என்னன்னா தியாத்தவிய அபாவ விஜானம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ எப்ப கேட்க வேண்டியது ஒன்றும் கிடையாது நினக்க வேண்டியதும் கிடையாது தியானம் பண்ண வேண்டியதும் கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் மனோபலத்துக்காக வேண்டிதான் ஞான வேண்டிதான் அதெல்லாம் பண்ணுறோம் ஞான பலம் வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் தேவையில்லை ஸ்ரவண மனநிதித்தியாசனத்திலிருந்தும் விடுபடுற விஷயத்தை சொல்கிறது ஸ்ரவண மனநிதித்தியாசனம் பிரம்மனுக்கா மனசுக்கா கஷ்டமாக இருக்கும் சிரவண மரண நிதித்தியாசனம் யாருக்கு வேணும்னா வேண்டிதான் இருக்குது இது ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல வந்து கத்தி மூணை மாதிரி இருக்கும் தப்பாக சொன்னால் மாட்டி நுடுவா அதில் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் வந்து பிரம்மத்துக்கு தேவையில்லை நான் யார் பிரம்மன் நான் என்ன பண்ணுறேன் சிரவண மரணம் சரி வருமா பொருந்தலை பாருங்கள் முரண்படுறது அகம் பிரம்மாஸ்மி நான் என்ன பண்ணுறேன்னா சிரவண மரண நிதித்தியாசனம் அது பொருந்தாது அது முதல்ல கொஞ்சம் நாளைக்கு சரி ஆனால் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு அதையும் கடந்துடனும் நிதிதாசனம் எத்தோ பரமேருவையை வாத்மத்மா பசியாத்மன்தனம் யோகிணம் சுகமுத்தமம் உபைத்தாந்தரூதமகல்மஷம் இல்லை தியானயோகம் பார்வ அதனால் ஆத் நினைக்கி தியானம் பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் நிதித்தியாசனம் கிரகம் அப்புறம் என்ன நித் ஆத்மனிஷ்டதா என்னன்னா சம இது முதல் இதை பார்க்கணும் ஆத்மனஹா சமாதிஹி நாம இப்படிதான் அண்மையும் இருக்குது புஸ்தகத்தில் ஆத்மனஹா சமாதிஹி நாம சமஸ்திராந்தி விக்ஷேப ராஹித்யேன ஆத்மனிஷ்டதா சமாதி என்றால் என்னவென்றால் எல்லா பிராந்தி விக்ஷேபங்களையெல்லாம் நீக்கிட்டு தன்னில் தானா இருத்தல் தன்னில் தானா இருத்தல் அப்படின்னா என்ன ஸ்வஸ்ததா ஆத்மனிஷ்டதான்னா என்ன ஸ்வஸ்மின் திஷ்டி ஸ்வஸ்ததா தமிழ்லேயே சொல்கிறோம் உங்களுக்கு ஸ்வஸ்தாயிடுதா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் புழங்கால் வழி இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம் ஸ்வஸ்தம்னா என்ன நம்ம வந்து ஸ்வஸ்தத்துக்கு எதிர்ப்பதம் என்ன பரஸ்தகா பரஸ்தகனா நேரத்தில் கால் வலி இருக்கிறவோ அதில் ஞாபகம் இருக்குது புத்தி உடம்பில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னா உடம்பு இருக்குங்கிறதே தெரியல இங்கிலீஷில் ஒரு இது சொல்கிறாள் இல்லையா வென் ஷூ ஃபிட்ஸ் ஷூ ஈஸ் ஃபர்காட்டன் செருப்பு பொருந்தி விட்டால் செருப்பு இருப்பதே நினைக்கப்படுவதில்லை அது மாதிரி உடம்பு சரியாக இருந்துட்டால் உடம்பு இருக்குன்னே நமக்கு தோணாது அது மாதிரி இங்கேயும் வந்து வஸ்துவை புரிஞ்சு விட்டான்னா மனசு வேறே நான் வேறேன்னு புரிஞ்சுவிட்டேன் இப்போ என்ன மனசோடு நம்மளை நினைச்சுக்கிற போது பரஸ்தகாதான் மன நம்ம வந்து விவகாரத்தில் சொஸ்தம்னு சொல்கிறது வேற தத்துவ திருஷ்டியில் சொஸ்தங்கிறது வேறே உடம்போடையும் மனசோடையும் நினச்சுட்டா சகா பரஸ்தகா ஆனால் தன்னை தாம் சரியாக புரிஞ்சுன்னு சுத்த சைதன்யம்னு புரிஞ்சின்னு இருந்தா சஹா அவனுக்கு வந்து சுகமோ துக்கமோ ஒன்றும் பண்ணுறதில்லை சமதுக்க சுக்சமி அதனால் அது காரணம் என்ன விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கிறதுனால சமஸ்திராந்தி விக்ஷேபம் இந்த அக்ஞானத்தினால் ஏகப்பட்ட விக்ஷேபம் ஏற்பட்டுருக்கு அந்த விக்ஷேபமே கிடையாது ஏன்னால் விக்ஷேபத்துக்கு சத்தியத்துவம் இல்லை சத்தியத்துவம் இல்லைன்னு உடனே அதுக்கு உயிர் உயிர் இல்லைன்னு உடனே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை நம்ம சில பேர் வந்து குறைய பெருசாக சொல்கிறா இப்படி பண்ணுட்டா தெரியுமா அப்படின்னா ஆ அப்படியாண்ணா என்ன நான் இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன கேட்கவே மாட்டேங்கிறேன் ஆற்றுல தான் நடந்துட்டு இருக்கேன் உங்கள் அம்மாவை பற்றி நான் இவ்வளோ இருக்கேன் கல்லு கொண்டு மாதிரி உட்காந்துட்டே இருக்கேன் என்ன பண்ணுவாருப்பாவும் அது மாதிரி இவனும் என்ன புரிஞ்சுருக்காருன்னா எப்படி வந்து சொன்னாலும் அப்படின்னு அசன வழிஞ்சிட்டு அங்கே அசன வழிஞ்சிடுறாரு யாத்திரை அது மாதிரி இவனை என்ன பண்ணுறாண்ணா எல்லா விஷயப்பத்துக்கும் அசன ஒழிஞ்சுவிட்றான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போயிட்டு இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அல்ல இதுனும் பவுனா திரும்ப திரும்ப திரும்ப ச கா வந்து சது தீர்கால நைரந்தரிய அபியாச சத்காரா சேவித்தோ திருடபூமி யோகசூத்திரம் அதனால் அபியாசேன து கௌந்தேய வைராக்கியேனச்ச கிரகியத்தை நீண்ட நாள் இதையே தச்சிந்தனம் தற்கதனம் அன்யோன்யம் தத் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் இப்படியே திரும்ப திரும்ப நிர்குண மாணச பூஜையை படிச்சுருந்தா என்னாகும்னா அப்படியே எல்லோரும் சமாதிலேயே உட்காந்துருவோம் அப்படியே எல்லா சில பேர்லாம் சொல்லுவாள் இந்த முதல் முதல்ல கிளாஸ் கேட்குறவா ரெண்டு மூணு அப்படி கேட்குறா ரொம்ப கேட்ட வாழ்க்கை அவள் எல்லாமே கேஷ்வாகலாக தான் இருக்கும் வந்து முதல்ல புதுசாக வந்து இந்த ஒரு ஜிக்னாஸ் வர்றான் பாருங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படியே சுவாமி சாப்பாடே இறங்கலை இன்னும் பண்ணுறது ஏன்னா அவன் ஜி முதல் கொஞ்சம் நாள் கழிச்சு சரியாக நீ எங்களை மாதிரி ஆயிடு இந்த சீரியஸ்னஸ்லாம் கொஞ்சம் நாளில் போய்டும் சீரியஸாக நினைக்கிறான் அதுதான்ப்பா சமாதி ஆத்மாவில் நிஷ்டை இருக்குது தான் சமாதி சமாதினு சொன்னால் ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கிறோம் ஒரு இடத்துல உக்காந்து உலகத்தோட சம்பந்தமே இல்லாமல் சமாதிங்கிறது நம்ம சொல்கிறோம் சமாதிங்கிறது பிரம்ம ஜானத்தில் உறுதியாக இருக்கிறது குணா குணேஷு வர்த்தந்த இத்தி மத்வா நான் தான் சமாதியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒக்காராமையும் வவஹாரம்ணிந்து ஆச்சார சமீங்கருத்துக்குமே எதா தேமோக்கலிளிர் தரிஷியா நேதம் ஸ்ோத்தவியுத்த நுதிமவியசி அந்தடத்தில் சமாதி சமயாதிதீயா அமன்சர் சமாதி பிரம்மா பிர அர்த்தர் சமாதி சப்தத்துக்கு ஆகையனால சமாதிஹின்னால் பிரம்மன்னே ஒரு அர்த்தம் இருக்கப்பா அந்த பிரம்ம ஜானத்தில் உறுதியாக இருக்கிறது சமாதியில் இருக்கார்னா அப்படியே வச்சு சின்முத்திரை தரி கையெல்லாம் வச்சுக்கோ அப்படியே உட்கார்ந்துருக்கார் அசையவே இல்லைன்னா அதுவும் சமாதி அது என்ன சமாதியாகவும் இருக்கலாம் அது சில சமயம் ஜட சமாதின்னு கூட சொல்கிறான் சில பேர் அவன் திடீர்னு அது கதையெல்லாம் நிறைய சொல்லுவார் ரொம்ப நேரம் ஆகிடும் அது மாதிரி சமாதிலே நிறைய வெரைட்டி இருக்குது அந்த கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிற போது ஆஸ்திரேலியாவில் அந்த விளையாடுற போது எத்தனை பேருக்கு சமாதி இருந்தது சமாதிக்குள்ள விஷயம்தான் வேறு இங்கே இவனோட சமாதிக்குள்ள விஷயம் சமாதி சமாதிக்கு விஷயம் என்னது சமாதி என்னது முதல் சமாதி சுரச சமாதி சமாதின்னு சொல்கிறோம் பாருங்க அது மாதிரி நிறைய சொல்லினேன் சமாதோ நாம சொல்றது அபரோக் ஆச்சாரியால் அஷ்டாங்க சித்தசிய விபிரம அது ஒரு வகையான பிரமதா தத்தைவம் பிரம்மணி சதா சித்த விஷ்ராந்தி ரிஷியத்தை இப்படி எப்பொழுதும் சதா ஏம் பிரம்மணி சித்திர சித்த விசராந்தி இஷ்யத்தை இப்படி எப்பவும் பிரம்மத்தில் யோகி யுஞ்சீத சத்தம் ஆத்மான ரகசிஸ்தா அப்படி சொல்லிருக்கு அப்புறம் வந்து விவித சசேவி यतवाक्काय, யதவாக்காய மானசா தியான யோக பரோனித்யம் வைராக்கியம் சமுபாஷ்தா அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் கிரோதம் பரிகிரகம் விமுச்சிய நிர்ம சாந்தா பிரம்மபூயாய கல்பத்தே எல்லாம் நிறைய நீங்கள் பாருங்கோ நீங்கள் உட்காந்து பண்ணுறதில் தப்பு இல்லை உக்காந்து பண்ணித்தான் ஆகணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது எங்களுக்கு சௌரியமாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள் ஆனால் ஜாக்கிரத்தை தப்பாக புரிஞ்சுவிடாங்க அதில் அதுக்காக வேண்டி சமாஜி அபியாசம் பண்ணுறவாட நம்ம தோஷமாக சொல்ல போகிறதில்லை அவர்கள் நம்மளை நீ பண்ணித்தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறதுக்கு அவர்களுக்கும் அதிகாரம் கிடையாது அதுதான் விஷயம் தத்த இவம் பிரம்மணி சதா சித்த விசிராந்தி விஷயத்தை நமக்கு ஒன்று பண்ண முடியாமல் தப்பிக்கிறதுக்கு இல்லை தேவையா இல்லையாங்கிறது அவரவர்களுடைய மனசை பொறுத்த விஷயம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிதான் மற்றவா நிம்மதியாக இருப்பாள் சித்த சித்த விசிராந்தி விஷயத்தே இப்படி சித்த விசிராந்தி இப்படியே மனசை வந்து வரும் நிறைய பேர் மனசை ஒடுக்குகிறார்கள் எதா ஒன்று பண்ணி பண்ணி மனசுக்கு வந்து என்னது ஆச்சாரியார் சொன்ன மாதிரி சுத்தே பிரம்மணி சர்வதா சர்வதா ஸ்தாபனம் புத்தேகே சுத்தே பிரம்மணி சர்வதா சர்வதா சர்வதா எப்படி வேணா வச்சுக்கோங்கோ தத் சத் தத் சமாதானம் இது புரோக்தம் நது சித்தசிய லாலனம் சும்மா அப்படியே புத்தியை கண்டபடி அலைய விடுறதில்லை அதுக்கு தான் சமாதானம்னு பேர்னு சொல்லி சமாதானத்துக்கு லட்சணம் சொல்கிற பொழுது விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கார் அதனால் சித்த விஷ்ராந்தினா நிறைய பேர் வந்து மனசை எண்ணத்தை இல்லாமல் கொடுத்து கொடுக்குறார் அவன் வந்து ஐஸ்க்ரீம் வேணுமா ஐஸ்க்ரீம் கொடுத்தா அடங்கி விடுறது அப்புறம் பணம் வேணுமா பணத்தை கொடுத்தா கொஞ்சம் அடங்கி விட்றது கல்யாணம் பண்ணணுமா கல்யாணம் பண்ணால் அடங்கி விடுறது அப்புறம் ஆரமிச்சு விட்றது ஆரம்பிச்சு விடுறது அப்புறம் குழந்தபுரம் குழந்தபுரம் தான் அடங்கி விடுறது இது அடங்கிறது எந்திரிக்கிறது அடங்கிறது எந்திரிக்கிறது இந்த மனசு அதனால்தான் மனுஷன் படாத பாடுபடுறான் இந்த மனசை அடக்கிறதுக்கு சிரமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே எல்லாம் பண்ணிடலாம் கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் நீர்மேல் நடக்கலாம் கணல் மேல் இருக்கலாம் கச்சவி அடுத்து ஆட்டலாம் வேறொருவர் காணாமல் உலகத்தில் உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கு ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாழான என்மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ அப்படிலாம் கேட்கிறார்கள் பெரியவர்கள்லாம் ஆனால் சித்த விசிராந்தி எப்போ வாஸ்தவமா வரும் தெரியுமா சித்தம் மித்தியானு தெள்ள தெளிவாக புரிஞ்சாதான் சித்த விசிராந்தி இல்லாட்டி அதெல்லாம் லயம்தான் யோகியை கூட பிரகிருதி லயம்தான் சொல்கிறோம் அவர்களுக்கு மருஜன்மா இல்லைங்கிறதுக்கு பிரமாணம் கிடையாது ஆனால் இது வந்து மருஜன்மா இல்லைங்கிறதுக்கு பிரமாணம் இருக்குது இல்லை சித்த விசிராந்தி சரி சுவாமி அடுத்த ஸ்லோகத்துக்கு இன்ட்ரட்ஷன் இல்லை இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னே நிறைய பூஜா கல்பங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் விநாயக பூஜா கல்பம் என்ன வரலட்சுமி விரத பூஜா கல்பம் இப்படி நிறைய பூஜா கல்பங்கள்லாம் இருக்குது இந்த நிர்புணமானச பூஜை எந்த கல்பத்தில் சொல்லியிருக்குன்னா படிக்கலான்னுட்டு ஏவம் வேதாந்த கல்போக்துவாத்மலிங்கப் பிரபூஜனம் குருவண்ணா மரணம் வாபி சு அப்போ தான் அடுத்தது விஷயத்து படித்தா தான் முடிக்கும் முடியும் சர்வ் வாசனு விதூயானுகம் மோஷானந்தம் சம் இது வந்து வேதாந்த கல்பத்தில் சொல்லியிருக்கப்பா வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இது அதை நான் வந்து ஒரு பூஜையாக உனக்கு சொல்லியிருக்கேன் உனக்கு இந்த வாசனை பழக்கம் இருக்கிறதுனால வாதனை பழக்கத்தினால் மனம் அந்த மனசினால் இப்படிலாம் போகிறது அதனால் நீ வந்து இது ஆவாகன ஆசனம் தா பாத்தியம் அர்கிய ஆஜபனியத்தில் தாத்பரியம் கிடையாது இப்படியெல்லாம் பிரம்மனை இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணு அதனால் வேதாந்த கல்போக்த சுவாத்மலிங்க பிரபூஜனம் பிரபூஜனம் பூஜனம் இல்லை நான் பூஜை பண்ணு அறகுறையாக பண்ணாத குரு எப்படி உனக்கு உபதேசம் பண்ணியிருக்காரோ அவர் எப்படி சம்பிரதாயமாக உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரோ அந்த சம்பிரதாய கிரமத்தில் எச்சே துவாங் மனசினி எச்சே சொன்ன மாதிரி அன்யோந்தர ஆத்மா பிராணமயா மனோமயா விஜானமயா ஆனந்தமயம் ஆனந்த ஆத்மா பிரம்மபுத்தம் பிரதிஷ்டானம் இப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கோ அப்படி பண்ணு எது வரைக்கும் பண்ணணும்னா இதை இதை எடுத்த நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னா அது ஓன் சௌரியம் சாகர வரைக்கும் படிக்கலாம் இல்லாட்டி இந்த கிளாஸோடு போகிறோம் போகிறோம் இன்னையோடய மூடி வச்சுட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாள் சாதாரணமாக இதை நீங்கள் ஆற்றுல போய் தொடர்ந்து படிங்கோன்னு சொல்லுவாள் இந்த புத்தகத்தில் போய் படிக்கலாம் இன்னோடயே படிச்சு போறோம் ஒன்றும் பண்ண வேண்டியது ஒன்றும் போச்சு ஆனா இன்னும் டிவியும் பார்க்கப்படாது நினைச்சே பார்க்கப்படாது இருக்கிறதுனால நீங்க வந்து இப்படிலாம் நம்ம தேசத்தில் கிரந்தங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஆனால் நீங்கள் சகுண பிரம்ம பூஜையே சரியாக பண்ணலைன்னா தயவு செஞ்சு இது பின்னாடி படிக்கலான்னு வச்சு அதெல்லாம் பண்ணி ஒழுங்காக அப்படி வந்தால் வழி சரியாக இருக்கும் இல்லாட்டி வழி எங்கேயாவது தப்பி போயிடும் ஜாகிரதையாக இருக்கணும் யார் சொல்லி கொடுத்தாருன்னா சுவாமியோடு தான் சொன்னாருன்னு என்ன சொல்லிவிடா இங்கோ இதுதான் சொல்லி கொடுத்தார் அதனால் இதெல்லாம் விட்டுவிட்டேன் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சோம்பேறி அது வந்து இவர் சொல்லிக் கொடுத்து சௌரியமாக போச்சுன்னு விட்டு விடப்படாது அது எந்தளவு லட்சத்தை போட்டு விடாயுங்க குருவன் ஆமரணம் வாப்பி மரணப்பரந்தம் பண்ணாலும் சரி கஷணம் வா வேதத்தில் சொன்ன மாதிரி சம்பத் மாசம் ஒரு வருஷம் பண்ணுன்னுது அப்போ ஒரு வருஷமானா ரெண்டு மாசமாக பண்ண வேதத்துக்கு எவ்வளவு கருணை பாருங்க இந்த விரதத்தை நீ ஒரு வருஷம் பண்ணணும்னு வேதம் ஒரு வருஷமா ஆ அப்படின்னா ரெண்டு மாதமாவது பண்ணுவேன்னு நம்மால் ரெண்டு மாதமானு கூட கேட்டுடுவான் வேதம் அப்படியெல்லாம் கருணையோடு பேசுகிற மாதிரி ஆச்சாரியாலும் சொல்கிற உனக்கு ஆனால் ஒன்று கண்டிஷன் சுசமாஹிதா நல்ல கவனமாக க்ஷணம் படித்தாலும் போகிறோம் இல்லாட்டி மரண பரியந்தனாலும் பண்ணலாம் தப்பு இல்லை நல்லது தானே தேவையில்லாத உள்ள நுழையிறதுக்கு பேசாமல் இதெல்லாம் நினச்சின்றது தான் நல்லது சர்வதா இப்படி பண்ணி குருவன்னு கமா அடுத்த ஸ்லோகத்துக்குள்ள நுழையணும் இப்படி பண்ணி சர்வதுர்வாசனா ஜாலம் எல்லா கெட்ட வாசனைகளுடைய வலையிலிருந்து வலையெல்லாம் பத பாம் சுமிவத் கால் தூசி மாதிரி தூக்கி எறியார் எல்லாம் இந்த லோக விஷயங்களையெல்லாம் கால் தூசி மாதிரி கருதி எ எரிந்துவிடு அஜ்ஞான துக்கம் ஓகம் அந்த ஓகா பாபௌக பரிதூயதான்னு சொன்ன அதனால் அப் அஜ்ஞான துக்க ஓகம் விதூய இந்த அக்ஞானத்தினுடைய விளைவாகிய இந்த சம்சாரத்தை தூள் தூளாக்கி பொசிக்கி பொசுக்கி மோக்ஷானந்தம் சமஷ்ணுதே இங்கேயே மோக்ஷ ஆனந்தத்தை சம் அஷ்ணுதே நன்றாக அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பான் ஆக குரு கிருப்பையினாலேயும் சாஸ்திர கிருப்பையினாலேயும் ஆச்சாரியருடைய பரமானுகிரகத்தினாலேயும் நமக்கு இந்த ஒரு கிரந்தத்தை படிக்கக்கூடிய பாக்யம் கிடைத்தது இந்த அஞ்சு நாளில் நாம் இந்த நிர்குணமானச பூஜையை அத்தியனம் பண்ணியிருக்கோம் படிச்சுருக்கோம் நீங்கள் ஏற்கனவே சாஸ்திரங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கேங்கிற காரணத்தினால்தான் நான் வந்து நிறைய டேக் இட் க்ராண்ட்னு சொல்கிற மாதிரி எடுத்துன்னு சொல்லியிருக்கேன் அதனால் இதை வந்து விளக்கணம்னா எப்படி வேணாலும் நிறைய பார்க்கலாம் நாம் நீங்கள் இதை நன்றாக மனப்பாடம் பண்ணி நன்றாக தியானம் பண்ணுங்கோ தியானம் பண்ண வேண்டாங்கிறத தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஆச்சாரியாவோட இந்த உற்சவத்தில் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இடையில் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த பகவானுக்கும் சத்குருவுக்கும் நான் நமஸ்காரங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நல்ல தர்மம் தர்மபுத்தி ஈஸ்வர பக்தி நல்ல பிரம்மஜான நிஷ்டை எல்லாம் வழி வழியாக கிரமமாக நன்றாக வரவேண்டும் என்று என்னுடைய குருநாதரை மனசாலும் வாக்காலும் காயத்தாலும் நன்றாக பிரார்த்தனை பண்ணி உங்களோட மனமாற நான் வாழ்த்தி பூர்த்தி பண்ணுகிறேன் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வியோமவத்யாப்த தேகாஜ தஷிணாமூர்த்தஜே நம ஓம் சாந்தி சாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம்